வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூற்று இருபத்தி மூன்றாவது செய்திச் சேவை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமளம் செய்திகள் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் பணியாக சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஆட்சியில் இருப்பவர்கள் மன்னாள் செய்த தஞ்சாவூர் பொம்மைகள் என்று கமலஹாசன் விமர்சனம் செய்துள்ளார் ஆட்சி போய்படும் என்ற அச்சத்தில் நாளுக்கு பிரதமர் மோடி குரலை உயர்த்தி பேசி வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் விமர்சித்துள்ளார் தருமபுரி மாவட்ட திமுக முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தனை அவரது தோட்டத்தில் சந்தித்து அன்புமணி ராமதாஸ் ஆதரவு கேட்டுள்ள சம்பவம் தருமபுரி மாவட்ட அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பரிசோதனை அடிப்படையில் பார்வையற்ற வாக்காளர்கள் நாற்பத்தி ஆறு பேருக்கு பிரெயில் வாக்காளர் அடையாள அட்டை புதுச்சேரியில் தயாரித்து தரப்பட்டுள்ளது பணம் கொடுத்து வெற்றி பெறும் அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் கர்நாடக மாநில தேர்தல் ஆணையத்தின் தூதரும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான ராகுல் டிராவிட்டின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் நிரப்பப்படவுள்ள நூற்று நாற்பத்தி ஒன்று துணை பொது மேலாளர் மற்றும் மேலாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியும் அனுபவமும் உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என்று பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது மகனுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து குடும்ப அரசியல் வேண்டாம் என்று கூறி மத்திய அமைச்சர் வீரந்தார் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வாக்கு வங்கிக்காக காஷ்மீரை சேர்ந்த பண்டிட்டுகள் மீதான தாக்குதல்களை காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய மாநாட்டு கட்சியுடனும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியுடனும் கூட்டணி வைத்தது ஏன் என்று காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி மோடியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஏழைகளுக்கு மாதம் தோறும் வருவாய் திட்டம் ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று பியூஷ் கோயல் சாடியுள்ளார் மின்னனு வாக்கு எந்திரங்களில் ஏற்பட்டு வரும் சுட்டிக்காட்டி நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஐம்பது சதவீதம் ஒப்புகை தணிக்கைச்சீட்டு எந்திரங்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தை அணுக எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன பல நாடுகளில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேவை திடீரென முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டனர் அமெரிக்காவின் ஹவாய் தீவு பகுதியில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது உலகின் மிகப்பெரிய விமானமான ஸ்ட்ராடோ லான்ச் மெகா ஜெட் விமானத்தின் முதல் சோதனை ஓட்டம் கலிபோர்னியாவில் சனிக்கிழமையன்று நடைபெற்றது மூன்றாவது முறையாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அன்னை சந்தித்து பேச அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் அதிகரிக்கும் என்று பல்வேறு கருத்துக்கணிப்புகள் அறிக்கைகள் கூறியிருந்தாலும் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் அதன் வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் அளவில் இருக்கும் என்று கூறியுள்ளார் தங்கத்துக்கு தரம் நிர்ணயம் செய்யும் ஹால்மார்க் முறையை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆபரண வர்த்தகர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர் மாருதி சுசுக்கி இந்தியாவின் தயாரிப்பான செலிரியோ கார் விற்பனை கடந்த நிதியாண்டில் ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்நியச்சலாவணி கையிருப்பு ஏப்ரல் ஐந்தாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நாற்பத்தி ஓராயிரத்து டாலர் அதிகரித்துள்ளது என்று வர்த்தகத்தை துவங்க முடிவு செய்துள்ளது செய்திகள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான ஐ லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இங்கிலாந்தில் வரும் மே மாத இறுதியில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி மும்பையில் தேர்வு செய்யப்பட உள்ளது இதில் இரண்டாவது விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்தி தேர்வு செய்யப்படுவாரா அல்லது இளம் ரிஷப் பந்த் தேர்வு செய்யப்படுவாரா என்பது பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிரான ஆட்டத்தில் நடுவருடன் மகேந்திர சிங் தோனி விவாதம் செய்திருக்கக்கூடாது தோனியை குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று போட்டிகளுக்காவது தடை செய்ய வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் காட்டமாக தெரிவித்துள்ள கருத்து இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான் வரவேற்பு அளித்துள்ளார் திரைச்செய்திகள் அயன் மாட்ரான் படங்களை தொடர்ந்து சூர்யா கேவி வி ஆனந்த் கூட்டணி மூன்றாவது முறையாக இணைந்த படம் என்னை அரசியலில் எழுத்து விடாதீர்கள் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நடிகரும் இயக்குனருமான லாரன்ஸ் மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் மே முப்பத்தி ஒராம் தேதி கடாரம் கொண்டான் ரிலீஸ் என வெளியான தகவல் சர்ச்சையானதால் சுதாரித்துக் கொண்டு படக்குழு விளக்கம் அளித்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்